ஈடில்லா திருத்தொண்ட தொகை தூரத்தே திருக்கூட்டம் தூரத்தே திருக்கூட்டம் திருக்கூட்டம் பல முறையால் தொழுது அன்பு சேரத்தாழ்ந்து திருக்கோட்டம் பல முறையால் தொழுது அன்பு சேரத்தாழ்ந்து எழுந்து அருகு அருகு சென்று எய்தி நின்று அழியா வீரத்த அடியா வீரத்த எல்லாருக்கும் தனித்தனி வேறு அடியேன் என்று ஆர்வத்தால் திருத்தொண்டத்தொகை பதிகம் அருள் செய்வார் திருத்தொண்டத்தொகை பதிகம் அருள் செய்வார் திருத்தொண்டத்தொகை பதிகம் அருள் செய்வார் anne ene ene aa anne thillai vaalandanam adiya thadige thillai vaalandanam கயவனியே திரு கண்ட குயவா கடியல ஏத கியப்பகை கடியே अदिया कुणडिए विरयां जन पुदिमारन अदिया कुणडिए dennu ma mega valla pe urulkadien dennu ma mega valla pe urulkadien tripolil கடிய பொரு தூ பிறந்த கடிய அல்ல அமதீரி கடியே அல்லையா அமதீரி கடியே ஆரூரன் ஆரூரில் amma nakade aarudan aaril ammana nakade amma ற்கு அடியே ஏனாதிநாதம் தன் அடியார்க்கும் அடியே கலைமலிந்த சீர்நம்பி கண்ணப்பர்க்கு அடியே கண்ணப்பற்கு அடியேன் கலையந்தன் அடியார்க்கும் அடியேன் ஆ என்ன மலைமலிந்த தோல்வள்ளல் மானக்கஞ்சரம் ஞ்சாத வாட்டாயன் அடியார்கும் அடியேன் அலைமலிந்த புனல் மங்கை ஆனாயர்க்கு அடியேன் ஆரூரன் ஆரூரில் அம்மானு காளே அம்மானுக்காடே அம்மானுக்கே உம்மையால் உலகாண்ட மூர்த்திக்கும் அடியேன் மூர்த்திக்கும் அடியேன் முருகனுக்கும் உருத்திர பசுபதிக்கும் அடியேன் ஏருகனுக்கும் உருத்திர பசுபதிக்கும் அடியேன் செம்மையே திருநாளைப் போவார்க்கும் அடியேன் திருக்குறிப்பு தொண்டதும் அடியார்க்கும் அடியேன் மெய்மையே திருமேனி மடிபடா நிற்க வெகுண்டழுந்த தாதைதாள் மழுவினால் அம்மையான் அடிச்சண்டி பெருமானுக்கடியே அ அம்மையான் அடிச்சண்டி பெருமானுக்கடியே ஆரூரன் ஆரூரில் அம்மானுக்கானே திருநின்ற செம்மையே செம்மையா கொண்ட திருநாவுக்கரையந்தன் அடியார்க்குமடியேயே திருநாவுக்கரையந்தன் அடியார்க்குமடியேன் பெருநம்பி குலச்சுரைதன் அடியார்க்கும் அடியேன் பெருமிடலைபற்கும் பேயார்கும் அடியே பெருமிடலைக் குறும்பற்கும் பேயார்க்கும் அடியேன் குருநம்பி அப்பூதி அடியார்க்கும்மடியேன் பொதி புனல் சூழ் சத்தமங்கை நீலனக்கற்கடியே அரு நம்பினமினந்தி அடியார்க்கும் அமடியேன் ஆரூரங் ஆரூரிலம்பான காடே பம்பரா வரிவண்டு மணம் நாரமலரும் மதுமலனக் கொன்றையாங் அடியலார்ப்பேணாதெம்பிரான் சம்பந்தன் அடியார்க்கும் அடியேன் எம்பிரான் சம்பந்தன் அடியார்க்கும் அடியேன் ஏயர்கோன் கலிக்காமன் அடியார்க்கும் அடியேன் நம்பிரான் திருமூலன் அடியார்க்கும் அடியேன் நாட்டமிகு தண்டிக்கும் மூட்கக்கும் அடியேன் அம்பரான் சோமாசிமாறனுக்கும் அடியேன் ஆரூரன் ஆரூரில் அம்மானுக்கு ஆடே ஆரூரன் ஆரூரில் அம்மானுக்கு ஆடே அம்மானுக்கு ஆடே அம்மானுக்கு ஆடே வார்கொண்டவனமுலை அழுமை பங்கன் கடலு மறவாது கல்லெறிந்த சாக்கிய குடியே வார்கொண்டவன முலையழுமை பங்கன் கடலே மறவாது கல்லறிந்த சாக்கிய குங்கடியே சாக்கிய துங்கடியே சாக்கிய துங்கடிகே சீர்குண்ட புகழ்வல்ல சிறப்பு அடியேன் செங்காட்டங்குடி மேய சிறு தொண்டற்கடியே சீர்குண்ட புகழ்வல்ல சிறப்புளிக்கும் அடிகேன் செங்காட்டங்குடி மேய சிறு தொண்டற்கடியே செங்காட்டங்குடி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 அனகாலே ஆருரா ஆறு அம்மா அனகாலே அம்மா அனகாலே அம்மா அனகாலே நன்னன்னன்ன லன பொயடி மேல் இல்லாத புலவர்க்கும் அடியே பொழுக்கருவூர் துஞ்சிய புகச்சோழக்கடியே நெய்யடியான் நரசிங்க முனையறையக்கடியே நெய்யடியான் நரசிங்க முனையறையக்கடியேன் விரிதிர சூழ் கடல் நாகை அதிபத்தக்கடியே கைதடிந்த வரி சிலையான் கலிக்கம்பன் கலியன் கழச்சக்தி வருங்கோன் அடியார்க்குமடியேன் ஐயடிகள் காடவர்கோன் அடியார்க்குமடியேன் ஆரூரன் ஆரூரில் அம்மானுக்காடே அம்மானுக்காடே அம்மானுக்காடே கரைக்கண்டன் கடலடியே காப்புக் கொண்டிருந்த கணம்புள்ள நம்பிக்கும் காரிக்கும் அடியேன் கணம்புள்ள நம்பிக்கும் காரிக்கும் அடியேன் நிறை கொண்ட சிந்தையால் நெல்வேலி வென்ற நிந்த சீர் நெடுமாற நடியார்க்கும் அடியே ஏன் உரைக்கொண்ட சம்பவளம் இருளடற்றும் சோதி சொன்ன இலை வாயிலை வாயிலாங் அடியார்க்கும் அடியேன் வேல் நம்பி முனையடுவார்க்கு அடியேன் ஆரூரன் ஆரூரில் அம்மானுக்கு அடையேன கடல் சூழ்ந்த உலகெல்லாம் தாக்கின்ற பெருமான் தாடவர்கோன் கடச்சிங்க நடிகாக்கும் அடியே தாடவர்கடச்சிங்க நடிகாக்கும் அடியேயே மடல் சூழ்ந்ததார் நல்ல கழிக்கும் மன்னவனாம் செருத்துணைதன் நடாக்கும் அடியேன் உடை சூழ்ந்த புலி அதழ்மேல் அறவாட பொன்னடிக்கே மனம் வைத்த கொண்டடிக்கே மனம் வைத்த புக்துனைக்கும் அடியேன் அடல் சூன்ற வேல் நம்பி பொட்புலிக்கும் அடியே ஆரூரன் ஆரூரில் அம்மானுக்கு ஆளே பத்தராய்ப்பணிவார்கள் எல்லா பூங்கடிய பரமனையே பாடுவார் அடியார்க்கும் அடியே சித்தத்தை சிவன்பாலே வைத்தார்க்கும் அடியே திருவாரூர் பிறந்தார்கள் எல்லார்க்கும் அடியேன் முப்போதும் திருமே நீ தீண்டுவார்க்கு அடியேன் முடுநூறு பூசிய முனிவர்க்கும் அப்பாலும் அடி சார்ந்தார்டியே ஆரூரன் ஆரூரில் அம்மா ஆரூரன் சத்தராய்ப் பணிவார்கள் எல்லாருக்கும் அடியே ஆரூரன் பரமலையே பாடுவார் அடியார்க்கும் அடியே சித்த வைத்தார்க்கும் ஆரூரன் அடியே திருவாரூர் பிறந்தார்கள் எல்லாருக்கும் ஆரூரன் அடியேரன் அடியே முப்போதும் திருமேனி தீண்டுவார்க்கும் ஆரூரன் அடியே முடுநூறு பூஜிய முடிவர்க்கும் ஆரூரன் அடியே அப்பாலும் அடிச் அடியார்க்கும் ஆரூரன் அடியேன் ஆரூரன் அடியேன் ஆரூரன் அடியேன் ஆரூரில் அம்மானுக்காளே ஆரூரன் ஆரூரில் அம்மானு மன்னியசிரி மறை நாவன் நின்ற ஊர் பூசல் வரிவடைய மாணிக்கும் மன்னிய சிற மறை நாவன் நின்ற ஊர் பூசல் வரிவடைய மாணிக்கு நே தனுக்கு மடியே நாவன் நின்ற ஊர் பூங்கல் வரிவடைய மாணிக்கு தென்னவனாய் உலகாண்ட செங்கணா கடியே தென்னவனாய் உலகாண்ட செங்கணா திருநீல கண்டத்து பாணனாக்கடியே திருநீல கண்டத்து பாணனாக்கடியே என்னவனம் அரணடியே அடைந்திட்ட தடையல் என்னவன மரணடியே ி காதலன் திருநாவூர் போன் இடஞ்சி காதலன் திருநாவனூர் போன் அந்தவனாரூரன் அடிமை கேட்பார் அந்தவனாரூரன் அடிமை கேட்குப்பார் ஆரூரில் அம்மா